முடியாது ஒடுக்கலாம் திரியா வியாதி போல்தான் திரியாதி அதி கொஞ்சம் மருந்து குத்தி மாத்திரை சாப்பிட கொஞ்சம் ஒடுக்குறாங்களே வெளியே அழிஞ்சா போகுது கட்டியோடு போகிறதானே அப்படி போலந்தான் ஆகவே இது மனமானது அனிவசீனிய சிபாமுடைய அது அடக்கந்தான் வேணும் அலைமன அடக்கம் தன்னை சாதிதே முயற்சியாலே என்றும் சாதிக்க வேண்டும் எப்போது அது சாதனை முடியும் இல்லை கிடையே கிடையாது வாக்கையே அடக்கதை புத்தியடக்கியத்தை பிறங்கு சாட்சியில் அடக்கு பொறியிலா சாட்சி தன்னை புரண நிறுவி கற்ப பிரானே பார்த்து பெருகிய சாந்தி சார்வாயின் விடிய சொல்லாமல் நான்கு திருவார பாட்டி இதுவரைக்கும் நிர்வகிக்க சமாதி குளினதன் பயனும் அது அது கோளுவதற்கான சாதன முறையும் சொல்லிட்டு வந்து முடித்தார் அதில் சிரவணம்தான் பிரதானம் என்றும் திருமணத்தினாலே மரணம் மரணத்தினாலே நித்தியாசனம் நித்தியாசனம் சமாதி வரிசையாக முயற்சியலாம் என்று சொல்லி முடித்தார் இப்போது இந்த அத்தியாயமானது நானூற்றி இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகும் மூன்று பாடல்கள் இந்த மூன்று பாடல்களில் வாக்கின் நிரோதத்தின் ஆவசீகத்துவம் அதன் பயனும் கூடல் வாக்கின் விரோதம் மிக அவசியம் இல்லைங்க அதன் பயன் என்ன என்பதை பற்றி சொன்னால் அரம்புகிறார் மூன்று பாடல்கள் அரியணே கிடைத்திருக்கற ஞானமார்த்து உள்ள அதிச்சினே மனதில் வாக்கை அடக்கு வாக்கு எந்திரியத்தை மனதில் அடக்கணும் வெளிமுகமாக போகப்படாது தடுத்து நிற்கணும் அந்த மனதை புத்தி என்கண் பிரிவர அடக்கு புத்தி நடத்தில் ஒரே மாதிரியாக நீங்காமல் அடக்கணும் அடக்கி அத்தை அந்த புத்தியை பிறகு சாட்சியில் அடக்கு அந்த புத்தி சக்தியை சாட்சியில் கொடுக்கணும் பொறையலாக சாட்சி தன்மை குட்டமில்லாத இது பஞ்ச கோஷத்துக்கு சாட்சியாக இருக்கின்ற அதனை பூரண நிருவிகற்பவமாய் தானே பார்த்து அந்த சாட்சியானது பரிச்சின்னமல்ல அபரிச்சின்னம் எங்கு நிறைந்த பிரம்மஸ்வரம் அது நாம் ரொம்ப பிரபஞ்சத்துக்கு அதிஸ்தானமாக இருக்கிறது என்று இவ்வாறாக விசாரம் செய்து பார்த்து பெரிய சாந்தி சார்வாய் மிக விசாரமான அமைதியை பெறுவாயாக அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் இங்கு நிறைந்த பரம்பூரிலேயே நான் என்று பாவனை தினமாக ஆனால் அப்புறம் பரமசாந்தி வராமல் அவரோட வேறு வசதி இல்லாதனால அது அமைதிக்கு வழிவந்திருந்தார் ஆகவே மனதை வாற்றில் அடக்கணும் வாக்கை புத்திரடக்கணும் புத்தியை சாட்சியில் அடக்கணும் சாட்சியை அகல்ல பாவனையாக பார்க்கணும் இப்படி ஒரு அபியாசம் இது வாக்கினுடைய விரோதத்துக்கு வரலாம் மரம் அதுக்கிரமோம் இப்படிப்பட்டவர் அபியாசம் செய்ததாக பரமசாந்தி கிடைக்கும் என்று சொன்னார் ஏதமாம் தேகம் பிரன் இந்திய மனது புந்தி ஆதியுபாதிக் அலைமணமெந்த எந்த கோததாமுபாதியோடு கூடும்மம் மயமேயாக ஓதிய தியானியாவன் ஒளிவிலானந்தமுன்றான் சொல்றார் முன்னே கிருமன் சொன்னார் விதிரேகம் எதிர்மறையா சொல்வது இப்போ இந்த கிரமமாக அடக்கலைன்னு சொன்னாக்க என்னைக்கும் அவனுக்கு சாந்தி கிடைக்காது என்று இந்த பாட்டில் சொல்கிறார் ஏதமாம் தேகம் பிராணம் குற்றம் பொருந்திய தேகம் இது வாதபத்த சில தத்தோடு கூடியது அளவோடு இருந்தால் ஆரோக்கியம்தான் அளவில்லன்னா அனாரோக்கியம்தான் அப்படிப்பட்ட சரீரம் இது இந்த சரீரத்தில் பிராணம் மனம் புத்தி சித்தமாக தான் இயங்குது அதற்கெல்லாம் ஆதாரமாக தான் இருக்குது இது பிரார்த்தது கட்டுப்பட்டது சுதந்திரம் கிடையாது ஆகவே அப்படிப்பட்ட குற்றம் தோடு பொருந்திய தேகம் தேகமும் பிராணன் யானன் பிராணன் அவ்வாறு சமானன் உதாரணம் சொல்லக்கூடிய ஐந்து பிரிவுகளோடைய இந்த பிராணா வாயு இந்தியம் கர்மேந்திரியர்கள் ஞானேந்திரம் சொல்லக்கூடிய பத்து இந்திரியங்களும் மனது சங்கர்பத்தோடு கூடிய மனதும் புந்தியை நிச்சயாத்மகமாகிய புத்தியும் ஆதியாம் உபாதி முதலான இந்த உபாதிகள் அனைத்தும் உபாதிகளுக்குள் என்ன செய்வது அலை மனம் எப்போது சஞ்சலிக்கின்ற மனம் இது சுபாவமே சஞ்சலிக்க சுபாவம்தான் நெருப்புக்கு எப்படி சூடு சுபாவமோ தண்ணிக்கு எப்படி சில சுபாவமோ மனதுக்கு சஞ்சல சுபாவம் அது சஞ்சல சிபான மனசு என்ன பண்ணது எந்த எந்த கோததா உபாதியோட முன்னே சொல்லப்பட்ட உபாதிகள் பிரிவுகள் சொன்னமே அந்த உபாதிகளோடு என்ன செய்யுது கூடும் பொருந்தும் போன பிறகு அம்மையமேயாக அந்த வடிவம் ஆயிரும் அது ஓதிய தியானியானவன் ஒளிவிலானந்தம் என்றான் அந்த மனமானது அந்த தின பயமாகி விவகாரங்கள் பண்ண ஆரம்பிச்சிருது சரீரத்தோடு சேர்ந்த சரீரபுத்தி வந்து சரீர சுமரட்சனைக்காக அது பாடுபண்ணுது பிராணோடு சேர்ந்த பிராணனுடைய திடத்துக்காக அது முயற்சி பண்ணுது புத்தியோடு சேர்ந்த நல்ல புத்தியோ கட்ட புத்தியோ நிச்சயத்தன்மையை அழிய முயற்சிக்குது இந்திரியங்களோடு சேர்ந்த அது இந்திரியங்கள் புறநா நாட்டத்தோடு போகிறதுனால புறநாட்டிலாம் இப்படி போகிறதுனாலே அதில் பிரதிநிதித்த ஆபாச பகனான தியானி சாந்திக்கு கிடைக்கப்போகுது துக்கம் அடையிறான் அதனால் ஓதிய தியானியானவன் சொல்லப்பட்ட தியானம் இவன் ஒளிவில் ஆனந்தம் ஒன்றான் ஈக்கம் ஆனந்தத்தை பொருண்ட மாட்டான் பெரிய என்ன என்ன துக்கம்தான் பொருந்துவான் மனம் போக வேண்டாம் என்று அவையார் இப்போ இருக்கிற குருமார்களெல்லாம் மனம் போன போக்கெல்லாம் போகட்டும் வங்குறாங்க எனக்கு மட்டும் தட்சனை கொடுத்துருங்க இது எப்படியோ போட்டும் அப்படின்னு சொல்கிறான் இந்த குருமார்களும் இப்படி நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதலால் அந்த உபாதி சேர்ந்து ஏதமாம் தன் மனத்தை ஏகாதி மேற்க வேண்டி சாதிவேத்யானியானோன் நன்றாய் சொல்லி ஓதிய பிரமத்தின்கண் ஓய்வதே ஒழியா வின்பம் இது எரிமறியா சொன்னவருக்கு மீண்டும் உடன்பாடாக சொல்லி முடிக்கிறார் அதனால் இப்போ இருக்கிற காரணத்தினாலே அந்த அந்த அனர்த்தமா உபாதி சேர்ந்த அந்தந்த துக்கத்தை கொடுக்கக்கூடிய உபாதிகள் எல்லாம் துக்கத்தை கொடுக்க உபாதிகள் தான் அதோடு சேர்ந்த ஏகமாம் தன்மனத்தை வேகமாம் மிக துரிதமாக செயல்படக்கூடிய இந்த மனம் இந்த மாயை மாயாகாரியங்களாகிய விஷேப சக்தி இதெல்லாம் இருக்கு இதில் மிக கொடியது மனசு தான் ம் அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் இதை மன சமாளிச்சது மிக மிக துல்லபம் அப்படி ஒரு பிரார இது மாயின் சாமர்த்தியம் இருக்குது அதில் அங்கே கொண்டு போய் இப்படி சக்தியெல்லாம் அடைக்க வச்சுருக்காது அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுச்சு இந்த மனதில் வந்து அவ்வளோ சக்தி கொடுத்துருக்கு வாயின்ம்சம் அதுக்கு என்ன ஐயா வழி அழிக்கலாமான்னு அழிக்கவும் முடியாது அடக்கலாம் அவ்வளோ தான் அவ்வளோதான் செய்ய முடியும் திராதி வியாதி அடக்கலாம் வழிய அழிக்க முடியாது தூளை செய்கிறத்தில் உள்ளது இது சூட்சத்தில் உள்ளது இந்த வியாதி இது ஒரு மனம் ஒரு வியாதி தான் அது அடக்கலாம் எப்படி அடக்கலாம் எதிரில எண்ணங்கள் இருந்தால் தான் வியாதிக்கு எப்படி மருந்துகள் இருந்தால் அடக்க முடியும் இல்லையே வேற எந்த சாதன நடக்காது அந்த மருந்துகளும் ஓரளவுக்கு தான் அதுக்கு மேலே அதனுடைய வேகம் செல்வது இல்லை அதே போல் இந்த வாசனைகளும் ஓரளவுக்கு தான் அதுக்கு மேலே செல்லாது இருந்தாலும் ஓரளவுக்கு அடங்கினாலே போதும் சமாதிக்கு போயிடலாம் முற்றிலும் அடக்கின அவசியம் ஒன்றும் இல்லை ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறான் ஓட்டப்பந்தயத்துக்கு போனாக்க கூட ஓடுறவங்க ஓடவுறான்னு சொல்ல முடியும் சொல்ல முடியுமா அவங்களும் ஓடட்டும் அவனுக்கு மேலே கொஞ்சம் ஒன்றா ஜெயிச்சிடலாம் அவ்வளோதான் அவ்வளோ விஷயம் ஓட விடாமல் சொல்ல முடியுமா அதுபோல் மனமும் சஞ்சல சுபாவனுடையது தான் சஞ்சல சுபாவை விற்கட்டும் அதை கொஞ்சம் அடைக்கி சுரூபத்தில் செலுத்திட்டோம்னா அது அங்கே போய் சேர்ந்து போகுது அப்புறம் தானாக ஒடிங் போகுது அவ்வளோதான் அப்புறம் அந்த மனம் அடங்கி போயிடுச்சேன்னு சொன்னால் அப்புறம் முட்டிலும் சாந்தம் அவன் ஓட்டப்பகுதியில் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா மற்றவங்களாம் நான் தோற்று ஒத்துக்கிறான் அடங்கி போயிடான் அவனுக்கு போராட வேண்டிய நியாயம் இல்லை அப்படி போல் மனம் ஒரு பகுதி அடக்கிட்டோம்னா மற்ற பகுதி தானாக அடங்கிறோம் இதான் உபாயத்தை வர வேறு கிடையாது இந்த மனதை அடக்கிறத முறைகள் எதிரிட எண்ணங்களால் அடக்கலாம் வழியாக வேறு வழியே கிடையாது அப்படிப்பட்ட மனம் அது ஒரு மாய சாமர்த்தியம் அப்படியே இருக்குது அது மாற்றுறதுன்னு இதுதான் வழி அதனால வேகமாம் தன்மனத்தை ஏ தானாம் காணாது அதுங்களை தன்மனத்தை ஏகாது அதை வெளியிலே விடாமல் மீட்க வேண்டி தன் சொரூபத்தில் அடங்கும்படி செய்ய வேண்டி சத்து உண்டிய சிஷனே தியானியானோன் ஆத்ம தியானம் செய்யக்கூடிய தகுதியுடையவன் சகலமும் நன்றாய் தள்ளி எல்லா இந்திரியங்கள் முன்ன சொல்லப்பட்ட உபாதிகளின் அனைத்தையும் தள்ளிடணும் சொல்றதுன்னா என்ன அர்த்தம் ஐமானத்தோடனும் அர்த்தம் உள்ள ஐமானத்தை தள்ளிரணும் ஓதிய பிரம்மத்தின்கண் ஓய்வதே ஒளியா என்பம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரம்மஸ்வரூபம் அதிர்ஷ்டான சைதன்யம் அதில் ஓய்வு பெறச் செய்வது தான் ஒளியா என்பம் மனதை அதில் கொண்டு போய் நிறுத்தி ஓய்வடை செய்யணும் அது எப்படி ஓய்வடையும் என்று சொன்னால் லௌகிக்க விஷயங்களில் பிரீதி வைக்கிறோம் பிரீதி வைக்கும்போது அந்த விஷயம் கிடைக்கும்போது மனது ஓயுது எதுவரைக்கும் ஓயுதுன்னு சொன்னால் அந்த வஸ்து எது வரைக்கும் நமக்கு அனுகூலமாக இருக்கோம் அது வரைக்கும் ஓயும் அது பிரதுகூலமாகும்போது நீங்கிடும் இது லௌகியத்தில் பார்க்குறேன் இது அனுபவம் நமக்கு எந்த ஒரு வஸ்துவை இந்திரியங்கள் மூலமாக ஆசைப்பட்டு அடையணுமனு ஆசைப்படுறோமோ அடையிற வரைக்கும் சஞ்சலம் மன சுண்டு கிடைக்கலையே கிடைக்கல துக்கம் கிடைச்சிட்டு சொன்னால் மனம் ஒரு தானாக ஒடுங்குது ஒடுங்கினே சச்சானந்த பானமாகுது அப்போ அந்த ஒடுக்கம் இருக்குது இது வரைக்கும் இருக்குன்னா அணுகணும் வரைக்கும் தான் இருக்கும் அணுகொள்ளிங்கன்னா ஒடுங்க அது சஞ்சலம் அடையும் இது லௌகிகத்தில் உள்ள உதாரணமாக வைத்துக்கொண்டால் இதே தான் அதிஷ்டானத்தில் பொருத்தி பார்க்கணும் அந்த மூச்சுவானவன் தீவிரமாக இருப்பானை ஆனால் சொலூபத்தை நாட்டை இந்த உலகப் பொருள்களை ஆசை விட்டுவிட்டு அதில் வைக்கிறான் அதில் வைக்கும்போது அந்த பொருள் கிடைக்கலையே கிடைக்கலையோ துக்கப்படுறான் அதுதான் முயற்சி பண்ணுறான் தியானம் பண்ணுறான் ஜபம் பண்ணுறான் அப்புறம் திருவண்ணாமலை நித்தியாசனம் பண்ணுறான் சமாஜாபியாசம் பண்ணுறான் எல்லாம் பண்ணிவிட்டு வர்றான் பண்ணிவிட்டு வரும்போது அந்த மனமானது சிறுக சிறுக ஒடுங்கி ஒடுங்கி அந்த பொருள் கிடைச்சிருச்சோன்னா முட்டும் ஒடிங்கிறோம் வஞ்ச பதார்த்தம் கிடைச்சவுடனே சஞ்சரத்தில் நீங்குதுங்கள் இலக்கணம் புறத்தே உண்டு அகத்தே உண்டு புறத்தே நமக்கு அனுபவம் அகத்தே இந்த அனுபவத்தை ஞானிகளுக்கு உண்டு நாம் தெரிஞ்சுக்கணும் ஒடிங்கி போகுது ஒடுங்க போனால் தச்சியானது பானமாக சமாதானு சொல்லப்படுது ஆக அப்போது ஒடுங்கும் அப்போது இந்த வி விஷயங்களில் ஒடுங்குற ஒழுக்கமான தற்காலிகமான ஒடுக்கம் ஒரு பொருள் கிடச்சா கொஞ்சம் நேரம் ஒடுங்கி அப்புறமேலே அது அனுகூலம் இல்லை பிரதுகூலமாக இருக்கும்போது நீங்கிறோம் இந்த ஆத்மாவில் ஒடுங்குற ஒழுக்கம் இருக்கு எப்போது அனுகூலமே தான் அது பிரதுகூல பேச்சே கிடையாது எதனால் அவர்களுடைய சானந்தபுரமானதினால அவருக்கு ரெண்டாவது பொருள் இல்லாத காரணத்தினால சஞ்சலத்துக்கு நியாயம் இல்லை பெருதுகூலத்திற்கு ஒன்று ஆதாரம் இல்லை அதனால் பூர்ண ஒடுக்கம்னு சொல்கிறார் இத்தகைய பூர்ண ஒடுக்கம் தான் தத்துவஞானம் அதான் மன ஒடுக்கிறதுக்கு பேரின்பம் கொடுக்கறதுக்கு வடி என்னார் அதனால தான் சாதிவே தியானியானோன் சகலமும் நன்றாய் தள்ளி சகல விஷயத்தினால் அறிவாணங்களை பூர்ணமாக நீக்கி ஓதிய பிரமத்தின்கண் சொல்லானின்ற அந்த பிரமத்தினிடத்தில் அதிஷ்டான செய்த பிரமத்தினிடத்திலே ஓய்வதே அந்த மனதை ஓய வைப்பது முற்றிலும் ஒழுங்கச் செய்வது எதுவோ அதை ஒழியா என்பம் நாசமில்லாத நீங்காத பேர் என்பம் தவிர வேறு சாஸ்திரங்களில் சொல்லப்படவில்லை அதுதான் பேரானந்தம் இது அத்விதானந்தம் இதைத் தவிர மற்ற ஆனந்தங்கள் எல்லாம் அழிவு உடையது தான் தற்காலிகமானது தான் இது நீங்காதது எப்போது உள்ளது என்ன பிரம்மஸ்வரத்துக்கு அழிவில்லை இதுக்கும் அழிவில்லை இரண்டாவது இல்லை அதனால் இதே தான் நிரந்தரமாயிருது இப்படிப்பட்ட ஒரு மகிமை உடையாது என்று சுத்தி முடிகிறார் பாகனே விரக்தன் ராணி பரமோட்ச விச்சையாலே வாகியாம் தரத்தினாலே வருவதாம் பற்றிரண்டும் ஏகமாய் விடுவதாலே வியம்பிய விரக்தனுக்கே வாகி ஆந்தரம் இரண்டாய் வகுத்த கூடும் இந்த நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டு பாடல்களில் விரக்தனுடைய வர்ணம் அதாவது வைராக்கிய சாலை தீவிர வைராக்கிய உடையவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார் பாகனே பக்குவமுடையவனே ஞான மார்க்கத்துக்கு பரிபக்கம் அடைந்த திசனே விரக்தன்றானே தீவிரதர வைராக்கிய உடைய எந்த மூச்சுவோ அவன் பரமோட்ச இச்சையாலே அவனுக்கு மேலான மோட்சமடைந்த இச்சு இருக்கும் பரமசந்நியாசிக்கு கவிழிய முத்தி தான் பிரதானமாக கருதான் அவருடைய பதமுத்தியில் கருதுறது இல்லை அந்த ஆசையின் காரணமாக வாகிய ஆந்தரத்தினாலே வருவதாம் பற்று இரண்டும் வெளியினாலும் உள்ளினாலும் வரக்கூடிய பற்றுகள் ரெண்டும் கொஞ்சம் வளர்க்குறார் இரண்டும் ஏகமாக விடுவதாலே ரெண்டும் சேர்த்து ஒரு சேர விட்டுணும் இப்படி என்ன அபிமானத்தை அர்த்தம் இயம்பிய விரக்தனுக்கே பரிபாகமுடைய தீவிரதர வைராக்கியம் உடையவனுக்கே வாகி ஆந்திரம் இரண்டாய் வகுத்த நட்புறவு உண்டாகும் வெளித்துறவு உள்துறவு விட்ட உச்சநிலையை அடைந்தவனாக சொல்லப்படும் என்று சொல்கிறார் அடுத்த வார்டில் அந்த வெளி உள்ளுங்கிறத கொஞ்சம் வளர்க்குறான் பரவிய புலன்களோடே பற்றுதல் உறவக அங்கார மாதி யோடுபற்றுப்பற்றாகும் பெருகிய பிரதி பெற்றோன் பிரமணித்தையை அடைந்தே இருவித பற்றை மீந்தான் ஏகமாய் வெடுக்கவல்லோன் புறப்பற்று அகப்பற்றை பற்றி கொஞ்சம் வளர்க்கிறார் என்ன பரவிய புலன்களோடே பற்றுதல் வெளிப்பற்றாகும் இந்த கர்மேந்திர ஞானேந்திரங்கள் மூலமாக விஷயங்களை பற்றுதல் சத்தபரிசுரரசகந்தம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுடைய அறிவானை வைத்து அதை அடையணும் என்று முயற்சி வெளிப்பட்டு அர்த்தம் உறவு அகங்காரமாதி ஓடு பற்றுதல் உட்பற்று ஆகும் அகங்காரம் மனம்புச்சித்தம் அகங்காரம் அதில் நான் எனது என்று பற்றுதல் வைக்கிறது இது உட்பற்று பெருகிய விரதி பெற்றோன் தீவிரதரமான வைராக்கியம் உடையவன் பிரம்மனிட்டையை அடைந்து அவனுக்கு பிரம்மநிட்டையை அடையக்கூடிய ஒரு பிரால் இருக்குமே ஆனால் அப்படி அடைந்த பிறகு இவ் இருவித பற்றயம்தான் இந்த ரெண்டு பற்றுக்களையுமே ஏகமாக விடுக்க வல்லோன் ஒரு சேரர் விடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவனாகிறான் அப்படின்னா இது மகாரா துறவு வைராகிய தீபம் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க புறப்பட்டு ரெண்டு விதமும் சொல்வார்கள் அதாவது உடல் சார்பு உயிர் சார்பு பொருட்சார்பு உயிர் சார்புன்னு பேர் உயிர் சார்பு உயிர் சார்பு மனை மக்கள் சொற்றத்தார் இதெல்லாம் உயிர் சார்பு பொருட்சார்பு வீடு மனைவாசல் வாகனங்கள் அடிமைகள் இதெல்லாம் பொருட்சார்புன்னு பேர் இந்த ரெண்டு பற்றையும் விடணும் அப்புறம் அகப்பற்று அப்படின் சொன்னாக்க சரீரத்தில் நான் எனது இல்லை பஞ்சகோஷங்கள் நான் எனது சொல்கிறதெல்லாம் அகப்பற்றுன்னு இதை விசாரணை பண்ணி விடணும்னு சொல்கிறேன் அப்படிப்பட்ட விடக்கூடியவர்கள் தான் தீவிர தனமான வைராக்கியுடையவர்கள் அதான் சொல்கிறார் இருவித சார்பம்புறப்பட்ட நீக்கி இச்சையின் மீட்டது நினைவும் உருவியே உடற்காவல் தனையும் கைவிடுத்து கரணங்கள்வாதனையும் குரு அருள் நெறிய ஒடுக்கிழில் வீடும் கூடும் தானாகவே பவத்தின் கருவழுந்தெடுமின் நெறிய நீ விரைவிற்கை கொண்டு செல்வென உரைத்தார் குருநாதர் மகாராஜாவோ திற இந்த மாதிரி சொல்கிறாராம் இருவகை சார்வாக புறப்பட்டு நீக்கினார் அப்புறம் அதில் இச்சையின் மீட்டு கிரமன் சொல்கிறார் புறப்பட்டு நீக்கிடலாம் ஆனால் ஆசை வரம் இன்றைக்கு பிடிக்கலாமா வேண்டாமான்னு வருமா மீட்டு அது நினைவும் ஒருவியே சரி விட்டாச்சு மீண்டும் வேணாம் விட்டாலும் கூட அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லிக்கிட்டே சில பேர் இதெல்லாம் அந்த ஒரு நினைவு வந்துக்கிட்டே அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அந்த நினைவும் விட்டுணும் ஒருவியே என்ன பண்ணும் புறப்பட்டு இதுதான் உடற் காவல் தினையும் கைவிடுத்து அப்புறம் சரீரப்பற்றுகளை பிடிச்சிக்கும் இது இடைப்பற்றுன்னு மகர வைகா தீபத்துக்கு சொல்கிற இடைப்பற்றுன்னு புறப்பட்டு இடைப்பற்று அகப்பற்று என்று முன்னாப்பிருக்கிறார் அவர் அந்த சரீர சமரச்சனைக்காக பொருள் வேண்டுமே இடம் வேண்டுமே என்றெல்லாம் கவலை உண்டு அதையும் நிற்கணுங்கிற அந்த கவலையை வேண்டாங்கிற கர்மானசங்களை தீர்த்தி அடையலாம் என்று சொல்கிறேன் உடற்காவல்தனையும் கைவிடுத்து அப்புறம் உட்கரணங்கள் வாதனையும் இது அகப்பற்று வேக வாசனம் லோகவாசனம் சாஸ்திர வாசனை டம்பங்கருவம் முதலியாசி வாசனைகள் இதெல்லாம் அகப்பட்டுன்னு பேர் எனது என்று சொல்வது நான் என்று சொல்கிறது பஞ்ச கோஷங்களில் நான் எனதுங்கிற விவகாரம் இதெல்லாம் அகப்பட்டுன்னு பேர் இந்த அகப்பற்றையும் நீக்கி உட்கரணங்கள் வாதனையும் எப்படி இருக்கணும் குருவருள் நொறியே ஒடுக்கடு அவர் முறை சொல்கிறார் இதழி எண்ணங்களை பழகுங்கள் பழகினாக நாளை விடையில் அது போயிடும் சொல்கிறார் இதான் குருவருள் நெறி அப்போ என்ன செய்கிறோம் வீடும் கூடும் தானாகவே பவத்தின் கருவழிந்துடும் இந்நெறியை நீ விரைவில் கை கொண்டு செல் என உரைத்தார் என்று மகாராத்திரம் இல்லை சொல்லப்பட்டது அப்படி சில சாத்திரம் கொஞ்சம் விரிவாக இருக்குது இது சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அர்த்தம் ஆகவே பெருகிய விரதி பெற்றோன் பிரம நிஷையை அடைந்தியும் இருவித பற்றையும் தான் ஏகமாய் விடுக்க வல்லோன் அவன்தான் விடுக்க சாமத்தையும் சொல்வோம் பரவிடும் ஒரு பட்சிக்கு பறந்திட ஒரு பட்சம் போல் மறிவிடும் மோட்சமாகும் ஆடிமேஜீவ நேரம் விருதினர் விவேகம் என்ன வேண்டியது இரண்டு பட்சம் இருமையில் ஒன்றில் இதின் மேத ஒ ஒன்னாம் இந்த விவேக வைராக்கியத்தினுடைய அவசியத்தை சொல்கிறார் ஒரு அதாவது பறவிடும் ஓர்பட்சிக்கு தான் சொல்கிறார் ஆகாயத்திலே பறக்கக்கூடிய ஒரு பறவைக்கு பறந்துட பறந்து செல்லும் பொருட்டு இருபட்சோ ரெண்டு வக்கைகள் தேவைப்படுகின்றன அப்படி போல் மறுவிடும் மோட்சமாகும் மாடி மேற்சிவன் யார் பொருந்திருக்கின்ற மோட்சம்னு சொல்லக்கூடிய பெரிய மாடி அதன் மேல் ஜீவன் ஏணுமென்னு சொன்னால் விரதினல் விவேகம் என்ன வேண்டியது ரெண்டு பட்சம் வைராக்கியம் விவேகம் விவேக வைராக்கியம் இந்த ரெண்டும் ரெண்டு ரெக்கையை போல் அவனுக்கு வேண்டும் ரெண்டு கால்கள் போல வேண்டுமென்னாலும் சரி ஒரு காலில் உயர முடியாது ரெண்டு கால வேணும் அப்படி ரெண்டு ரெக்கை போல் விவேக வைராக்கியம் தேவைப்படுகிறது ஆக இரண்டு பட்சம் தேவைப்படுகிறது எதிரின் வழியாக சொல்கிறார் இருமையில் ஒன்றில்லாதே இதின் மேல் ஏற ஒன்னா அந்த பறவைக்கு எப்படி ஒரு ரெக்கை இருந்தாக்க பறக்க முடியாதோ அப்படி போல மமுட்சி ஆனவன் விவேகம் மட்டும் இருந்தால் போதாது ஒன்று பார்த்தாது வைராக்கி மட்டும் இருந்தாலும் பார்த்தா ரெண்டும் வேணுங்கிறார் விவேக வைராக இருந்தால் தான் பறக்க முடியும் மேலே ஏற முடியும் அவை ரெண்டும் தேவைப்படுகிறது என்று இந்த ஒரு பாட்டிலே விவேக் வைராகியத்தை வலியுறுத்துக்கிறான் மிகவும் விரக்தனானோன் மேன் சமாதிதன்னை புகழ் சமாதியை அடைந்தோன் பொருந்துவன் திடபோதத்தை இகழ்விழா போதமுற்றோன் எய்துவன் முத்திதன்னை தயமேசேவர் முத்தன் என்றும் தலையிலானந்த முன்பன் நானூற்றி இருபத்தி ஆறாவது பாட்டு அதாவது இந்த ஒரு பாட்டில் வைராக்கியவனுக்கு நித்திய சுகான பூதி எவ்வளோக்கு எவ்வளோ அவன் வைராக்கியம் தீவிரம் இருக்கோ அவன் ஆனந்தமாகவே இருப்பான்னு சொல்லப்படுது மிகவுமே விரக்தரானவன் அவதிபரியம் வைராக்கியம் வந்தவன் அர்த்தம் மேவுவன் சமாதி தன்னை அவனுக்கு சமாதி பொருந்து பொருந்தும் என்ன அய்மானத்தை வர்றதுனால தானாக பொருந்தும் புகழ் சமாதியை அடைந்தோன் சாஸ்திரங்களாலே புகழப்பட்ட அந்த சமாதியை அடைந்த அந்த தீவிர வைராகி உடவன் பொருந்துவன் திடபோதத்தை அவன் தத்துவ ஞானம் திடமாக உண்டான் சந்தேவிரதமில்லாமன் கிடைக்கும் இகழ்விழா போதமுற்றோன் மேல்மக்களாலே இகழப்படாத கீழ்மக்களால் இகழக்கூடிய அத்தகைய தத்துவ ஞானத்தை பெற்றவன் எழுதுவன் முத்தி தன்னை முத்தியை அடைவான் சர்றதுக்கு பரமானந்த பிராப்தியடையும் ஆகிய மோட்சத்தை பெறுவான் தகமைசேர் முத்தன் அப்படிப்பட்ட தகுதியுடைய அந்த இவன் முத்தனானவன் என்றும் தடையில் தடையில்லா ஆனந்தம் உண்பன் எப்போதும் தடையில்லாத ஆனந்தம்னா தொடர்ந்து ஆனந்தமே உண்டாகும் கொஞ்ச காலம் ஆனந்தம் வந்து அப்புறம் போகிறதில்லை யோகாத்தாலும் தொடர்ந்து மாறாத ஆனந்தத்தை அனுத்தி கொண்டிருப்பான் அது வைரகியசாலைக்கும் உண்டு நாலாம் பங்கு காரணத்துக்கு அவளை வைராக்கியம் பார்த்தாது அதனால் இடையிடையே விவகாரத்தினாலே சஞ்சலம் உண்டு சஞ்சலத்தின் காரணமாக துக்கம் தோற்றம் உண்டு அதாவது இஷ்ட துக்கம் அனுவிப்பான்னு சொல்கிறேன் இப்போ சொல்கிறது மேல்பூமி இதெல்லாம் அவர்களுக்கு இந்த உலவு வாரங்களாக விடுபட்டவர்கள் மன சஞ்சலத்துக்கு வழி இல்லை வழி இல்லாத காரணத்தினால் ஆனந்தம் எப்போது இருக்கத்தான் செய்யும் என்று இறுதியை விடவேறொன்றும் விமலமாம் சுகமளிக்க கருதிய வேதுவாக கண்களேன் தியானி கெங்கும் அரியணி அவ்விரக்தி அமலமாம் ஞானத்தோடு மருவுமேற் பேதானந்தம் மாறாமல் அளிக்கும் என்றும் நானூற்றி இருபத்தி ஏழாம் பாட்டு நானூற்றி இருபத்தெட்டு ஆகிரெண்டு பாடல்கள் வைராக்கியத்தின் சிரேஷ்டத்தும் சொல்கிறார் மிக உயர்ந்த நிலையை வைராகம் கொடுக்கிறது என்பதை சொல்கிறார் விரதியை விட வேறொன்றும் விமலமாம் சுகமளிக்க கருதிய ஏதுவாக காண்கிறேன் வைராக்கியத்தை தவிர சுகத்துக்கு வேறு வழியே கிடையாது லௌகிக வாழ்க்கையிலும் அதான் ஆன்மீகம் அதான் அந்த லௌகிக வாழ்க்கையில் எது நமக்கு இடைவெளா இருக்கோ அது தைரியமாக விடுவார்கள் ஆனால் சுகமாக இருக்க முடியும் விட முடியலங்கிறதுனால கஷ்டம் அதிகத்திலேயே அதே போல் ஆன்மீகத்தில் அப்படித்தான் சகலமும் விட சொல்வது சகலமும் விட வேண்டிய நிலை வந்தால் தான் ஐட்டானத்தை பிடிக்கலாம் அதனால தான் விரதியை விட வேறு ஒன்றும் விமலமாக சுகமளிக்க கருதிய ஏதுவாக காண்கிறேன் அதுக்கு அனுகூலம் என்று கிடை கிடையாது தியானிக்கு எங்கும் பார்க்க முடியாது அரியனே பிடித்திருக்கிற சிஷ்யனே அவ்விரக்தி அமலமாம் ஞானத்தோடு அந்த வைராக்கியமானது குற்றமற்ற தத்துவ ஞானத்தோடு பொருந்தி இருக்குமேயானால் மறுவுமேல் பேரானந்தம் மாறாமல் அளிக்கும் என்றும் மாறாமல் அளிக்கும் வெறும் வைராக்கியம் மட்டும் இருந்தால் பார்த்தால் அப்படி வேகம் அவதி பிறந்தே வந்துருக்கணும் வெறும் வைராக்கியம் மட்டும் சில பேருக்கு உண்டு அது பிறந்து வந்து வைராக்கியம் உண்டு அவர்களுக்கு தத்துவ ஞானம் கிடையாது அதனாலே உலகத்திலையும் புகழ் உண்டு செத்துலோவு பிராப்தி அவங்களுக்கு வெறும் ஞானம் மட்டும் பிரதானமாக இருக்கும் வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாலாம் மணி நேரத்தில் இருப்பாங்க உண்டு விவகாரத்தில் இருந்துக்கிட்டு திஷ்டத்தை வச்சு அனுபவிப்போம் பிரபணிக்கு மருந்தாலும் கூட திஷ்டத்துக்கு உண்டு சொல்லப்படுது அதெல்லாம் மன ஒழுக்கத்தை பொறுத்து தான் விவகாரங்கள்லாம் லாபகட்டங்களா அதில் தான் அதாவது உலகத்தில் பொருள் இருந்தாலும் கூட பொருளை செலவு செய்யக்கூடிய சாமர்த்தியுடைய சுகம் கிடைக்கும் வெறும் பொருள் மட்டும் இருந்தால் சிவம் கிடைக்கும் முத்தி என்னும் இலங்கையா மாதை சேர ஓதிய விரக்தி தானி உத்தம மார்க்கமாகும் அதலால் அலகிலமான ஆசையும் அறவே விட்டு சாதிவே நின்னான்மாவில் சந்ததம் கருத்தை வைப்பாய் மேலே சொல்லப்பட்ட வைராக்கியம் தீவிரமாக இருக்கணும் விவேகம் இருக்கணும் என்ற கருத்தை செயல்பட்டால் உனக்கு இந்த நிலவரம் சொல்கிறார் யாதினான் முத்தியன்னும் இலங்கிய மாதைச்சார மோட்சமென்னு சொல்லக்கூடிய பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள ஓதிய விரக்தி தானே உத்தம மார்க்கமாகும் சாத்திரம் சொல்லப்பட்ட அவதி பரியந்தும் அந்த மைராக்கியம் இருக்கே அது சரியான வழியாகும் அதனால் அப்படி இருக்கிற காரணத்தால் அகிலமான வாசையும் அறவே விட்டு உலகப் பொருள்களில் எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ பேருக்கு எப்படி எப்படியோ இருக்குது அதெல்லாம் அறவே முழுத்து நட்டணும் விடணும் அப்படி விடுவதாக இருந்தால் சாதுவே சத்ருடைய சிஷனே நின்னான்மாவில் சந்ததமும் கருத்தை வைப்பாங்க அதில் விட்டு இதில் பிடிச்சிக்கணும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய அது முடியும் இல்லையா சாமானிய மக்களும் முடியாது ஆகவே அந்த சுரபத்தை அடையறத்துக்கு எதிருவலி என்று சொல்றான் கண் விடுதினி ஆசை எல்லாம் மடமசேரி ஆசை மரணாதி மார்க்கம் என்றோ தொடர்போலாம் ஜாதி ஜாதி பற்றிய அபிமானத்தோடு தொடர் தரும் கர்மம் எல்லாம் எவ்வளவும் இலாதி தீர்வாயும் சொல்லாமல் நானூற்றி இருபத்தொம்போதாவது பாட்டு அதாவது இந்த ஒரு பாட்டில் ஆசையை விடுவதற்கு உபதேசம் பண்ணுறோம் தியாகோபத்தியாசம் ஆசையை பற்றி ஆசைகளே இருக்கப்படாதுங்கிறது இதுதான் ஜீவர்களுக்கு தொன்மம் கொடுக்குறது ஆசை தான் ஆசைகள் ஆசைக்கிறது இது தீர்க்கணும்னு சொல்கிறார் எப்படி விட சம விடயத்தின்கடம் விடனா விஷம் விஷம் இருக்கு அதுக்கு சமானமானதுதான் இந்த விஷயங்கள் விஷயம் அப்படிங்கிறது விஷம் யா எடுத்துட்டாக்கா விஷம்னு கேரு அதே விஷயம் அதாவது விடசமாக விடயத்தின்கண் விடுதி நீ ஆசையெல்லாம் நீ ஆசையெல்லாம் விடுதி ஆசையெல்லாம் விடணும் மடமிகே ஆசைதானே மரணாதி மார்க்கம் என்றோ அஞ்ஞானத்தினாலே அஞ்ஞானம் செய்யக்கூடிய ஆசையே மரணாதி மார்க்கம் மரணம் பிறக்கிறது இறக்கிறது இதுக்கு வழியாக தான் படர்குளம் ஜாதியாதி பற்றிய அபிமானத்தோடு அது என்ன ஆசைகள் என்ன எப்படி இருக்கும் என்ன கேட்ட விளக்கம் சொல்கிற படர்குளம் இது தாரமாக இருக்கின்ற குலா குலாபிமானம் இந்த குளத்தை உதித்தவன் என்று ஜாதின் ஜாதியைச் சேர்ந்தவன் பாதி சொன்னதுனாலே தேசாபிமானம் பாஷ் அபிமானம் லோகாபிமானம் எல்லா சேர்த்தி கொண்டிருந்தேன் பற்றி அபிமானத்தோடு அதில் இருக்கக்கூடிய ஆசையோடு தொடர் தரும் கண்ணம் எல்லாம் எவ்வளவும் இல்லாது தீர்வாய் இருக்கின்றனவே அதெல்லாம் சிறிது கூட வேண்டாம் எல்லாம் முட்டிலும் விட்டுடு என்று இதில் ஆசையை தியாகம் வரணும் என்று முற்றிலும் விடாக்காக எப்படி பழகிறது அப்படின்னா கடமை நிமித்தமாக ஏதாவது இருந்தால் செய்யலாம் ஆசினத்துமே செய்யக்கூடாது அதனால் தவறாறுலாம் வர்ற காரணம் அது ஆசீனத்து தான் கணித்துமே செய்கிறவங்க அதை விரும்ப மாட்டாங்க போட்டி போட மாட்டாங்க அவர்கள பார்த்து சொன்னாக செய்யணும் கொள்கை இருக்கும் வழியாக நான் செய்வேன் நான் இதுக்கு போட்டி போடுவேன் என்று போட்டி போன பாஞ்சோடு இருக்கப்படாது அப்படி இருந்தால் கூட ஆசை வந்துச்சு நடத்தும் போட்டி போட்டு ஆசை அப்போ அவர்களாக பார்த்து நீங்கள் இருங்க இந்த காரியம் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு செய்ய முடிஞ்சதை செய்யலாம் கடமை இருந்தேன் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லலாம் இது பொது காரியங்களில் குடும்பக்காரியங்களில் அப்படி தான் அல்லது மனத்துக்காரியங்கள் அப்படிதான் தேவையில்லாதெல்லாம் தேவை நினச்சிக்கிட்டு அபிமான வைக்கிறதுக்கே அதெல்லாம் ஊக்கம்தான் அவே இதெல்லாம் பரிசீலனை செய்து எது கடமை நமக்கு அதை செய்ய வேண்டியதுதான் கடமைக்கு புறம்பா உள்ளதெல்லாம் ஆசை என்று சொல்லப்படும் அதை விட்டுட வேண்டியதுதான் சொல்லையாம் தேக மாதி மதியை தள்ளி சத்திய வான்மாவின் கண் சாலவம் மதியை செய்வாய் நித்தமும் சாட்சி நீயே நிம்மள பயமாய் நின்ற உத்தம பிரமம் உள்ளவாரோரும் நானூற்றி முப்பதிலிருந்து நானூற்றி நாற்பது வரைக்கும் ஒரு மூன்று பாடல்கள் ஒன்று ரெண்டு நாலு பாடல்களில் தேக அபிமானத்தை தியாகம் செய்யணும் என்றார் அதன் வாயிலாக இதை விட்டு அது பிடிக்கணும் அர்த்தம் இதை பிடிச்சிருக்கோம் அது கிடைக்காது அது ஏற்கனவே விட்டாட்சி விட்டதை இன்னும் பிடிக்கணும் புதுசாக பிடிக்கிறது இல்லை பழகு தான் இதை பிடிச்சி இது விட்டோம்னா பிடிக்கலாம் என்பது இது கடவுளக்கலாரு நாலு பாட்டில் மித்தையாம் தேகமாதி தேகம் இந்திரியங்கள் பஞ்ச கோஷங்கள் இவையெல்லாம் மிசை அகம் மதியை தள்ளி பொருந்துகின்ற அகம் இருக்கே நான் என்று சொல்லக்கூடிய மதி நிச்சயம் அதை நீக்கணும் சத்திய ஆன்மாவின் கண் சாலவம் மதியை செய்வாய் இதிலிருந்து விடுத்து அதில் வைக்கணும் ஆசையை அப்படி செஞ்சாக என்ன லாபம் நித்தமும் சாட்சி நீயே நிமல நிர்பயமா நின்ற எப்போதும் சாட்சி மயமாக இருக்கிற நீயானது நீ என்று சொன்ன ஜீவனானவனே குற்றமில்லாத நிர்பயமாய் நின்ற உத்தம பிரமம் நீயே எந்தவித பயம் ஆசை இல்லாத உத்தம பிரமம் எதுவோ யாபமாக இருக்கிறது எதுவோ அதே பரிசுன புத்தியோடு கூடிய சாட்சி பானருக்கு அதுவாகிறாய் எப்போ தெரியுது உள்ளவாறு ஓரும் காலை உடல்நிலையோடு விசாரணை செய்தால்தான் தத்பதத்வம்பத விசாரம் அல்லது மசத்வாபிருத்தி இதெல்லாம் இதெல்லாம் என்ற விசாரம் அப்படி செய்யும் போது அது கிடைக்கும்ங்கிறார் ஆகவே தேகத்தில் உள்ள ஆசை ஆத்மாவில் வைக்கணும் இடம் மாற்றிக்கணும் ஆசை ஆசை தான் ஆசை பண்ண முடியாது அப்படி அதிஷ்டானத்தில் வச்சா பேர் அகங்காரம் அஜிமான செய்கிறது அதே பிரமத்தோடு ஏகத்தும் வச்சு பார்க்கும்போது பரமங்காரம் போயிடும் சரீரத்தில் வச்சால் கனங்காரம் போயிடும் ஆகவே எந்த விவகாரத்துக்கும் ஆசைக்கு தான் வேணும் ஆசையை வைக்க வேண்டிய இடத்துல வைங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ இப்போ வைக்க கூட எழுத வச்சுருக்கோம் துக்கத்துக்கு காரணம் அது என்ன கூட எழுத்து வச்சா துக்கம் இது நிரந்தரம் இல்லை பரிணாம யோகத்தோடைய மாறிக்கொண்டே இருக்கிறதுல மாறாத நிலையை நீங்கள் எதிர்பார்க்குறோம் நடக்குமா அது நடக்கிறது இல்லை துக்கமாக இருக்குது துக்கத்துக்கு காரணம் தான் நம்முடைய கொள்கை என்ன மாறாமல் இருக்கணும் மாறாமல் இருக்கணும்னு சொன்னாக்க அது ஆத்மாவில் வச்சால் தான் இருக்கும் இப்போ மாறிக்கொண்டு இருக்கின்ற தேகாதைகளை வச்சாக்க அது துக்கமாக தானே செய்யும் சூழல் சேர்த்து வச்சால் தட்பாவி காரம் இருக்குது அது நோய்கள் இருக்குது துவச்சுறோம் அப்புறம் அண்ணமயம் பிராணமயம் உணவு மயம் விஞ்ஞானமயம் ஆனந்த மயம் இதில் எது வச்சாலும் இதெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கு அப்போ துக்கம் வர தான் செய்யும் இந்த துக்கத்துக்கு காரணம் ஆகவே இந்த மித்தையாம் தேகமாதி மித்தை அகம் மதியை தள்ளி அதை நீக்கி சத்திய ஆன்மாவன் சால அம்மதியை செய்வாய் அப்படி செய்கிற விதம் ரெண்டு விதம் எப்படி நித்தமும் சாட்சி நீயே அது ஒரு விதம் அதன் பிறகு இவள் நிர்பயமாய் நின்ற உத்தம பிரம்மம் நீயே எப்போ தெரியுது உள்ளவாறு ஓரும் காலே தெரியுமா விசாரப்படி பார்த்தா தெரியும் இலக்கிய பிரம்மத்தின் கண் இதயத்தை ஊன்ற வைத்து செலுத்திடும் இந்தியத்தை கோலக திருத்தி அலைந்திட வாக்கையோனாய் அதனிலே உபேட்சை செய்து நிலைத்துள்ள பரசிய வைக்க நித்தம் நீ அடைதி வைந்த பொதுவாக சொன்னாக புரியல நீ விளக்கமாக சொல்லுங்கன்னு சிசியன் கேட்டால் அவர் விளக்கமாக சொல்கிற இலக்கிய பிரம்மத்தின்கண் இதயத்தை ஊன்ற வைத்து நம்முடைய லட்சியம் எது பிரமந்தான் அதிஷ்டானம் மனதை பதிய வைக்கணும் திடமாக ஊன்ற வைக்கணும் அதன் பிறகு சலித்திடம் இந்தியத்தை தனது கோலகத்தை இருத்தி அந்த விஷயங்களில் போகக்கூடிய இந்திரியங்களை அதே கோலத்தை நிறுத்திடணும் அது வெளி விடப்படார் சத்த பரிசர பரசகந்தன்னு சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்களில் சுரோகத்தில் வந்து போக்கு சச்சி சிங் வாக்கிரான்னு புலன்களை வெளி செலப்படார் பிறகு கண்ணுமுக்கு காது நாக்குத் தோல் நிறுத்திடணும் அபியாஸ் பண்ண அப்படி செய்தாக என்ன ஆகும் அழைஞ்சிடா ஆக்கை ஆய் அப்போ அலைச்சல் இருக்காது செய்கிறோம் அங்க போன இங்க போன அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அலைச்சல் என்ன போகுது அதனாலே உபேட்சை செய்து அப்படி போகணும்னு சொன்னாக்க உதாசீனப்படுத்தணும் கடுமை நிமித்தமாக தான் போகணும் வழியே ஆசீனத்தான் போகப்படாது அப்படின்னு உபேட்சை செய்யணும் செய்து நிலைத்துல பரசியை வைக்கம் நித்தவனின் ஐதியம் அமைந்தான் கூட சுனம்பரமும் ஒன்று தான் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவம் இருக்கு அதை விசாரணை செய்து தினசரி அதை அபியாசம் போயின்னு அந்த ஆக வேண்டும் ஆகவே இதுக்கு உபாயம் சொல்றார் இந்திரியங்களை வெறிமுக நாட்டத்துக்கு விடப்படாது ஸ்வரூபத்தை ஆசிரிக்கணும் அப்படி மனதை ஓன்ற வைத்தாக இதெல்லாம் கிடைக்கும் உபாயங்கள் என்று சொல்வார் இன்னும் ரெண்டு பாட சொல்லக்கொள்ள அந்த வைக்கியமடைந்த அகண்டமா விருத்தியாலே சுந்தர பிரமானந்த சுதயினை மகிழ்ச்சியோடு சந்ததம்பானம் செய்வாய் சாரமில் ஜகத்தை பற்றி சிந்தி செய் சேர்வை ஏன் உண்டோ சொல்வாய் நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாட்டு மீண்டும் சொல்றார் அந்த ஐக்கியமடைந்து அகண்டமாக விறுத்தியாளே முன் பாட்டில் பரசி ஐக்கியம் நித்தம் நீ அடைத்தேன்னு சொன்னார் அப்படி ஐக்கிய பாவனை அந்த ஐக்கிய எப்படி இருக்கு அகண்டமாக விறுத்தியா இருக்கு பண்ண விருத்தி அந்த வியாபகமான விருத்தி வந்த பிறகு சுந்தர பிரம்மானந்த சுதையினை அழகிய பிரம்மானந்தின்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை மகிழ்ச்சியோடைய சந்ததம் பானம் செய்வோம் சந்தோஷமாக சாப்பிடலாம் அதான் சந்தோஷம் பேர் பார்க்கல அமிர்தத்துக்கு இதுவும் கடையிறது தான் ஆத்மான பிரிச்சு பிரிக்கிறதாக கிடையணும் கடைஞ்சா பிரிக்கலாம் எப்படி கடைஞ்சால் தானே பாலுக்கிற வெண்ணு பிரியுது அப்படி இந்த விசாரமாகிய பால் கடல் போல்ட்டு போட்டு கடைஞ்சோன்னா அந்த காலத்தில் இல்லை அந்த காலம் தான் கடல் அதை போல் விசாரமாகிய மற்ற போட்டு அந்த அமிர்தம் ஐக்கியமாகி அகண்டா கார்த்தியாக அமிர்தம் கிடைக்குது அதை சந்ததம் பானம் செய்வாய் அதை விட்டு உலக பொருள் ஆசை வடை கிடாதுன்னு சாரமில் ஜத்தை பற்றி இது சாரம் இல்லை அசாரம் இந்த உலகத்தை பற்றி சிந்தை செய்யும் மயல்களாலே இதை நினைத்து நினைத்து இதில் சுகம் இருக்குது சத்தியம் இருக்குது என்று இப்படி சிந்தனை செய்யிற மயக்கம் இருக்கு அதன் காரணமாக சேர்வையுண்டோ சொல்வாய் அடையக்கூடிய பிரியோஜனை இருக்கா நேர் மாறுதலாக இருக்கு ஆரம்பத்திலே சுகத்தை காட்டி கடித துக்கத்தை கொடுக்கறது தான் உலக பிள்ளை எல்லாமே அதுதான் ஆரம்பத்திலே சுகந்தான் அங்கே தோற்றும் அதன் பிறகு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு துக்கம் கொடுக்கும் அபிமானம் தீவிரமாக இருந்தது அதிக கிடைக்கும் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் கிடைக்கும் அவ்வளோதான் அபிமானத்தை ஒருத்தர் தான் ஆனால் ஆத்மா அகழ்ந்த சச்சானந்தபுரமும் என்று இப்படி விசாரம் செய்வதற்கு ஆரம்பத்தில் துக்கமாக தான் இருக்குது அதன் பிறகு சுகம் கிடைக்கும் அதனால் ஆத்மாவின் மேலே வைக்கக்கூடிய ஆசை இருக்கு அது ஆரம்பத்தில் மன சம்மதிக்காது காலத்தில் அபியாசம் சிகிச்சையை மன சம்மதிக்கும் அப்போ கூட அகண்டாக ஆயுத்தி அதனால் சாமான்யம் இல்லை அது முயற்சி பண்ணாக்கா ஏதோ ஒரு காலத்தில் வரலாம் அது அகண்டாக ஆயுர்த்தி வந்துருச்சுன்னா அப்புறம் திடப்பரம் வச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நிலபுரட்சம் கூட இல்லை ஒரு சந்தான் ஆகவே இந்த நிலையில மனதை உருவப்படுத்தி விசாரம் செய்யும்போது அந்த அமிர்தம் கிடைக்குது இது புராணங்களில் சொல்லப்பட்ட பார்க்கிறது கிடையிறது அது புராண ரீதியாக தோளத்தில் சொன்னாலும் சூட்சமத்தில் எல்லோரும் கிடைய வேண்டியதுதான் முடிச்சுக்கிறெல்லாம் கிடையலாம் அடைஞ்ச பிறகு கிடைக்கும் அந்த கிடைக்கிறத அனுமதிக்க வேண்டியதுதான் அதனால அந்த மகிழ்ச்சியோடய சந்ததம் பானம் செய்வாய் சாரமிழ் ஜகத்தை பற்றி சிந்தை செய் மயில்களாலே உலக பொருள்கள் இதை போட்டால் அதை படித்தா சுகமாக இருக்குமே அதுகளை என்ன அதை படித்தா சுகமாக இருக்குமே என்று இப்படி எத்தனையோ சிந்தனைகள் அதனால் என்ன இருக்கு சேர் பயன் உண்டோ பயன் துக்க பயன் தவிர சுக பயன் கிடையவே கிடையாது ஆகவே இதெல்லாம் விசாரிக்கும் விசாரணை செய்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சொல்கிறார் கருத நாத்தியருக்கெல்லாம் காரணமாக நின்ற முருமன் ஆன்ம சிந்தை மாசரார் விழுத்து நித்தம் அரியண இன்பமுத்தி அடைவதற்கேதுவான பிரியமனம் ஆன்ம சிந்தை திருவரா செய்தி என்றும் சொார் கருநாத் எருக்கெல்லாம் காரணமாக நின்ற சிந்தித்து கூட பார்க்க முடியாத துக்கமெல்லாம் வருது இவ்வளவு எதிர்பார்க்கலையோ அந்தரிசையா வந்திருஷையாக காரணமாக நின்ற காரணமாக நின்ற காரணமாக கொண்டு இருக்கின்ற மருள் ஒரு சிந்தை மயக்கத்தை கொடுக்குற அனான்ம பதார்த்தங்கள் தேகாது பிரபஞ்சங்களில் வரக்கூடிய ஆசைகள் தான் இது வருது இதுதான் காரணம் எவ்வளோ ஒரு மயக்கம் ரெண்டு மயக்கமாக இருக்குது இவர்களுக்கு எண்ணற்ற மயக்கங்கள் அவ்வளோ நிலைக்கு மாதிரி சாமானிய நிலையில் உள்ளவங்க மயக்கம் மேலே போக போக மயக்கங்கள் அதிகம் அதனால் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சுகம் கொடுக்கும் மேலே போக போக பெரிய சுகம் அந்த மாதிரி தெரியும் அப்புறம் பெரிய துக்கம் அடைகிறாங்க மேலே போக போக துக்கம்தான் எந்த உலகியல் பொருளிலும் ஆரம்பத்தில் சுகம்தான் கொடுக்கும் அந்த சுகத்தை வைத்துக்கொண்டு இன்னும் சுகம் கிடைக்கும் கிடைக்குன்னு போகிறாங்க அவங்க அந்த துக்கம் தான் அடையிறாங்க அது என்ன பரிணாம யோகத்து மாறிட்டே இருக்கும் பிராரத்தமும் ஒரு சீராக இல்லை மிசிரம் புண்ணியப்பாவை கலப்பு அதுதான் ஈஸ்வரர் வந்து மாத்தி மாத்தியாக வச்சுருக்கார் பார்வையத்தை நாம் நினைக்கிறோம் ஒரே மாதிரி இருக்குன்னு அது நடக்கிறது இல்லையே ஆத்மாவுடைய நிலைப்புத்தன்மையை அனாத்மாவில் ஏற்றி பார்க்குறோம் நிலையாக இருக்கணும் ஒன்று அது நடக்கிறது இல்லை நடக்காதனால ஏமாற்றம் துக்கம்தான் வெறும் துக்கமாக அப்புறம் அது விரோதங்கள் குரோதங்கள் அதுக்கு அவருடைய மனப்பரிபாவத்தை அந்த மாதிரி கூடுதல் இருக்கும் ஐபுரிந்தும் போகிறது உண்டு எல்லாம் நடந்து பாருங்கள் எத்தனை இருக்குது இந்த மகளூர் மயக்கம் செய்கிற வேலை எவ்வளோ இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு விவேக வீராகத்தோடு கூடி இருந்து வர்றதுன்னா இது பெரிய சாமர்த்தியம் வேணும் விவேக வீராக தீர்வாக இருந்தால் தான் முடியும் இல்லை சாமான்ய விட முடியாது அப்படி வரதாக இருந்தால் தனியாக தண்ணிப்பட்ட நிலையிலும் அமைதி இருக்கும் சமட்சியிலும் தனிப்பட்டில் அமைதி இல்லை தமிழில் அமைதி இல்லை குற்றம் இல்லாமல் அதை விடுக்கணும் விசாரம் பண்ணாதான் விடுக்கணும் இல்லையா விசாரம் பண்ணால் பண்ணாலும் கூட விவேக வைராக்கியம் கண்டிப்பாக வேணும் வைராக்கியனாலும் விட முடியாது ஞான மார்க்கத்திற்கு கிடைத்திருக்க அரிய சிசனே அடைவதற்கு ஏதுவான முத்தி என்ன சர்வதற்கு பரமானந்தான் பிராப்தி முத்திக்கு இலக்கணமே இவை அடைவதற்கு காரணமாக இருக்கின்ற பிரியமாம் ஆன்ம சிந்தை பிரிவரச் செய்தி என்றும் என்றும் பிரிவரச் செய்தி அது எப்போதும் நிறந்த நெடுங்கால நேரத்தில் அபியாசம் பண்ணலாம் ஆன்ம சிந்தை தான் பிரதானமான சிந்தை அனான்ம சிந்தைகளெல்லாம் அஞ்ஞான காலத்தில் செஞ்சாச்சு மூச்சுகள் ஆன பிறகு அனான்ம சிந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆன்ம சிந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி ஜீவனோபாயத்துக்கு சம்மந்தப்பட்ட சிந்தனை எல்லாம் இதில் சேராது அது செய்யத்தக்கது அதற்கு மேலே ஆசைகளை வைத்து திட்டங்கள் போட்டு என்னமோ செய்கிறாங்களே அதுதான் கூடாதுங்கிறது மேலே பெரிய அதுதான் கடிதப்படுறது ஆகவே இதெல்லாம் அதிஷ்டானத்தில் எவ்வளோ எவ்வளோ பிரியம் இருக்கோ யாரோ இடத்துல குறைஞ்சிக்கிட்டு வந்துடும் அங்கே வைக்கணும் நிறையா அப்போ தான் இது குறையும் அங்கே விற்காம இங்கே கரை குறையாது அது இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கணும் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே பிரியம் போகும் பிரியம் போக போக இங்கே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சேலத்துக்கு போகிறவனு சொன்னால் குமாரபாளியம் விட்டு தான் போன மொழியை விடாமல் போக முடியாது போக போக விட்டுக்கிட்டே போயிடாது நானாக போயிடும் அப்படி போல் இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் மூச்சுக்கலா உள்ளவர்கள் திருமணம் மழை வித்தியாசம் பலத்தினாலே விசாரம் செய்து ஆத்மலாபத்தை அடையணும் அப்படி அடையும் போது இதெல்லாம் தானாக போயிடும் நாள் நிகழ் சுயம் ஜோதியாகி நிகழ சாட்சியுமான்மா புகழமின் ஞான கோஷம் பொருந்தியே விளங்கும் என்றும் இகழ் விழா இவ்வான்மாவை இலக்கியமாக பற்றி அகமனா அனுபவிப்பாய் அகண்டமா விருத்தியாலே இந்த பாட்டோட முடிக்கிறார் நடுத்து முப்பத்தி நாலாவது பாட்டு நிகழ் சுயஞ்சோதி ஆகி அது எப்படி இருக்கு விலங்குகின்ற சுயஞ்சோதியாக இருக்கு இந்த ஜடஜோதி போல ஒன்றில் உற்பத்தி ஆனதல்ல அவர் சுயஞ்சோதி ஆகி நிகிழ சாட்சியுமாம் ஆன்மா எல்லாவற்றிற்கும் சாட்சியா சர்வ சாட்சின்னு பாரு இரல் பதினாலுங்களுக்கும் சாட்சி தான் அப்படிப்பட்ட சாட்சியமாக இருக்கின்ற எதுவோ அதுவே ஆத்மாவோ இருக்கிறது புகழும் விஞ்ஞான கோஷம் பொருந்தியே விளங்கும் என்றார் விஞ்ஞான கோஷம் விஞ்ஞான கோஷம்னா புத்தி ஞானேந்திரங்கள் ஆங்காரம் சார்ந்து விஞ்ஞான கோஷம் அந்த அதில் விளங்கியிருக்கும் நிச்சயம் பண்ணுறதெல்லாம் அங்கே புத்தி புத்திசக்தி அதனால்தான் அதிலேயே பொருந்தி இருக்குன்னு சொல்றாரு விஞ்ஞான கோஷம் பொருந்தியே விளங்கும் என்றும் இயல் விழா அந்த லவரத்துக்கு லா போட்டுக்கணும் இயல் விழா இழிவில்லாத அர்த்தம் இவ்வாண்மாவை இது ஆன்மா மேன் மக்களாலே இகழாக தகா தகாது இகழமாட்டார்கள் கீழ் மக்களே இகழுவார்கள் அதனால் இகழ்விழா இலக்கியமாக பற்றி இதை லட்சியமாக கொண்டு வாழ்க்கையிலே அகமென அனுபவிக்க அனுபவிப்பாய் அதான் நான் என்று அனுபவிக்கணும் சரித்த நான் நானுங்கிற மதியெல்லாம் போய் அதிஷ்டான செய்துமே நான் அதன் லட்சானபலமே நான் என்ற நிச்சயம் பண்ணணும் அபியாச செய்யணும் இல்லைன்னு வராது அகண்டமா வருத்தியாலே அகண்டா காரவர்த்தியை கொண்டு செய்யணும் ஆகாயத்திலே திஷ்டாந்தத்தை கொண்டு அகண்டா காரவர்த்தியை பொறுக்கணும் அப்படி செஞ்சாதான் தேகாத்ம புத்தியெல்லாம் போகும் தேகாத்ம போக என்பது கருத்து இகழ் விஷாதிக விருத்தி யாதுமே இல்லாதென்றும் தகமையாய் பழகான் சந்தத விருத்தியாலே அகமன கோிசமும் அறியூத்தி முப்பத்தி அஞ்சு முதல் முப்பத்தி ஏழாவது வரைக்கும் பேத நிராசம் அதாவது பேதங்களை போக்கிறது பண்ற இந்த பேதங்கள் இவ்வளவு என்றும் இது என்றும் அதை போக்கணும் ஆத்மா ஒன்று தான் இல்லாதது என்று சொல்ற இகழ் விஷாதிக விருத்தி யாதுமே இல்லாது என்ற வேண்மக்களாலே இகழக்கூடிய விஜாதி விருத்திகள் ஆத்மாவுக்கு அன்னைமார்களில் விஜாதி விருத்தி தான் யாதுமே முழுமையாக இல்லாது என்றும் இல்லாது போக்கச் செய்து என்றும் தகமையாய் பழகானின்ற சந்தத விருத்தியாலே தகுதியோடு கூடியே பழகின்ற அந்த ஆத்மா நான் அகம் பிரம்மாஷ்மி என்று அந்த விருத்தியினாலே சுக கனமான ஆன்மஜோதியை சுகமே வடிவமாயிருக்கின்ற ஆத்மாவினுடைய அறிவை சுயம்பிரகாசத்தை செவ்விதாக அதாவது சிறிது கூட குறைபாடு இல்லாமல் அகமென கோஷரித்து அதான் நான் என்று கிரகித்து கொண்டு இங்கு அனிதமும் அறிய வேண்டும் உலகத்தின் கண்ணே எப்போதும் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக வேதங்களையெல்லாம் எடுத்து அபேத பாவனை கொல்ல வேண்டும் அப்படி அபேத பாவனை கொள்ள அபியாசம்தான் முக்கியமான அபியாசம் உடைய மற்ற பேத பாவனை எல்லாம் தள்ளத்தக்கது அது ஞான காலத்தில் செஞ்சு தான் விஷார காலத்தையெல்லாம் போக்கிடணும் அப்படிங்கிறது இந்த பாட சொல்லி இன்னும் ரெண்டு பாட்டை வளர்க்கணும் பகரும் இப்பரமான்மாவில் பங்குற ஆன்மபுந்தி மிகவுமே திடமாக செய்து மித்தையா மகங்காராதீம் பகையிலா புந்தி விட்டு பலவுமாம் அவற்றில் நின்றும் புகழ் கட படாதீ இப்போல் புத்திர உபேட்சை செய்வாகை நானூத்தி முப்பத்தாறாவது பாட்டு பகரும் இப்பரமான்மாவில் இது வரைக்கும் சொல்லப்பட்ட மேலான ஆத்மா அதாவது அவங்களது சான்ந்தபுரமாகிய அது பிரம்மஸ்வரூபத்தில் பாங்குற ஆன்ம உந்தி மிகவுமே திடமாய் செய்து விசாரத்தினாலே பக்குவமாக நான் அது அது நான் எல்லாம் செஞ்சு அவங்களதுபுரமே நான் என்ற பாவனை ஒன்றாகணும் அது மிகவுமே இடமாய் தீவிரமாக ஜடப்படுத்தி கொண்டு மித்தையாம் அகங்காராதி பகையிலாக புந்தி விட்டு மித்தையாம் அகங்காராதி மித்தை அகங்காரம் இதெல்லாம் எப்படி செய்யணும் பகையிலாக புந்திவிட்டு இது நமக்கு விரோதமே இல்லை ஆனால் விரோதம் பண்ணணும் இன்னுமே உதாசீனப்படுத்தணும் அதான் உதா பின்ன உபயோகங்கிறார் அது உப அது ஜடம் அது விட்டு நமக்கு என்ன விவாதம் இருக்குது உதாரணம் பண்ண தான போகுது புந்தி விட்டு பலவுமாம் அவற்றில் என்றும் அநேக விஷயங்களாக இருக்கக்கூடிய அதில் எப்போதும் புகழ் கடப்படாதே இருப்பவள் புத்திர உபேட்சை செய்வாய் சொன்னான் என்ற கடம் படம் மண்ணு கல் இதெல்லாம் உபேட்சி இருக்கும் அபேச்சை நிற அபேட்சை உபேட்சின்னு மூணு அபேட்சின்னா விருப்பம் நிறைய பேர் சொன்னால் விருப்பம் இல்லை வெறுப்பு உபயோட்சாக உதாசனம் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை தான் இந்த உலக பொருள்களை வைக்கணும் விருப்ப கூடாது வெறுப்பூடாது அப்படி ஒரு பாவனை இருந்தால் தான் ஏற்படும் எந்த பொருள்களும் விருப்பம் வச்சோம்னா அந்த பொருள்களுடைய கெளுதல் வரும்போது நமக்கு துக்கம் ஏற்படும் வெறுப்புச்சோமுன்னா அந்த பொருள் இருக்கும்போது துக்கம் வரும் இது கெடும்போது துக்கம் அது இருக்கும்போது துக்கம் இரண்டா இன்னும் இருக்கே நமக்குள்ள பொருள் நமக்கு விரோதமான பொருள் இது போக மாட்டேங்குது என்ன துக்கம் வரும் இது போயிடுச்சேன்னு துக்கம் வரும் ரெண்டு துக்கம் அது இருக்கிறதுனால துக்கம் இது போகிறதுனால துக்கம் அது ரெண்டு துக்கம் கொடுக்கும் உதாசீனை படுத்திட்டோம்னா அது போனாலே இருந்தாலே துக்கம் இல்லை அது போனால் போட்டு நமக்கு என்ன இது விதாசகத்துக்குள்ள மகிமை அதனால இந்த நமர பிரபஞ்சத்தில் உபேட்சையை தான் செய்யணும் வழிய விருப்பு வெறுப்பு வைக்கப்படாது இதனால் அது சோபாதிக பிராந்தி தோட்டிக்கிட்டு தான் இருக்கும் தோற்றக்கூடிய அதில் நம்ம தோற்றக்க தோற்றாமல் இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் துக்கம்தான் தோட்டிக்கிட்டு இருக்கே அதுவோடு உறவு கொள்ளாமல்னாலும் அது துக்கம்தான் ரெண்டும் துக்கம்தான் அதனால் விருப்பு வெறுப்பு ரெண்டை எடுத்து உபேட்சை விருப்ப வெறுப்பு இல்லாத நிலையை அப்படி பழக்கம் போது இருந்துட்டு போட்டுமே என்ன போச்சு கடப்படாது போகலான்னு சொன்னார் திரும்பு போது திரும்ப இருக்குது அதில் விருப்பம் இல்லை கல் மனு ரோடில் இருக்குது அது இருந்துட்டு போட்டும் போகிறோம் அப்படி ஒரு பழக்கம் எல்லாத்துலேயுமே விருப்பு வெறுப்பு உபேட்சை இதெல்லாம் வந்துடுது இல்லை இதனால் இது அபியாசம் பண்ணணுங்கிற நாமோட பிரபஞ்சம் அனைத்திலுமே உபேட்சை தான் இருக்கணும் அப்படி எதுவாக சரி அப்படி ஒரு உபேட்சை மனப்பான்மை எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோக்களவு சாந்தி கிடைக்கும் அபேட்சையில் நிரபேட்சையில் எவ்வளவு பழகு அசாந்தி தான் அதனால இப்படி பழகுங்கோ என்று சொல்லுவார் அதனால்தான் இந்த மாத்திரமேயாக பொருந்திய சாட்சியன்கள் ஏதமின் மனத்தை நின்ற இருத்தினர் பழக்கத்தாலே சாதுவே மெல்ல மெல்ல சலனமில்லாது செய்து தீதியா புராணத்தை திகழவே செய்ய நோக்க வேண்டும் ஆகவே இந்த மூன்று பாடல்கள் பேதத்தை போக்கி அபயத்தை செய்யணுங்கிறார் போதமாத்திரமேயாக பொருந்திய சாட்சியின் கண் ஞானம் வடிவமாகவே ஞானத்துக்கு கண்ணியமாக அது பொருள் அல்ல ஞானமே வடிவம் போதமாத்திரமாக பொருந்திய சாட்சியின் கண் ஏதமின் மனத்தை இருத்தி சுத்தாந்த கருணத்தை அதில் பதிவு வைக்கணும் அச்சாந்தகரம் பதியாது அதனால் ஏதமில் அண்ணா ஒற்றமில்லாத மனம் ராகத்வேஷங்கள் காமக்குறோதா இல்லாத மனம் சத்துகுண மனம் அப்படி சத்துகுண மனமாக்கி அதை மனத்தை நன்றாக இருத்தி திடப்பட அதை பதி வைத்து நல் பழக்கத்தாலே இப்படி நிரந்தர எழுங்கால் நேரத்தில் அபியாச செய்கிற பழக்கமத்தினாலே சாதிய சத்துகுணனுடைய மெல்ல மெல்ல சரணமில்லாது செய்து சிறுக சிறுக சஞ்சலம் இல்லாமல் மனதை ஒழுங்குபடுத்தி தீதியிலா பரிபூர்ணத்தை தேடவே நோக்க வேண்டும் எந்தவிதமான மாசு மருவில்லாத பரிபூர்ணமான அதிர்ஷ்டான சதீன்யத்தையே விளங்குமாறு நமக்கு அனுபவத்தை கொண்டு வருமாறு எப்போதும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படி செஞ்சாக்கை ஆதிய ஆதியத்தாலே ஆக்கிய உபாதி கூட்டம் அகண்ட போத விண்பமாம்